வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி கடுமையான குளிர் நிறைந்த இரவில் நகர்வலம் சென்று வந்த மன்னன் தன் அரண்மனையினை அடைந்தான் அரண்மனை வாசலில் மெல்லிய ஆடையுடன் வயது முதிர்ந்த காவலாளியை பார்த்தான் குளிர் கடுமையாக இருக்கின்றதே அதை நீ உணரவில்லையா எனக் கேட்டான் அந்த காவலாளி ஆம் உணர்கிறேன் மன்னா ஆனால் குளிரை தடுக்கும் கம்பிடி ஆடை தன்னிடம் இல்லை என கூறினார் உடனே மன்னன் கவலைப்படாதே நான் அரண்மனையின் உள்ளே சென்று நல்ல நிலையில் இருக்கும் எனது பழைய ஆடைகளை உனக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்றார் மன்னரின் வார்த்தைகளை கேட்ட காவலாளி மிகவும் அகமகிழ்ந்தார் மன்னரும் அரண்மனைக்குள் சென்று விட்டார் அரண்மனைக்குள் சென்ற மன்னர் காவலாடைக்கு அளித்த வாக்கை மறந்துவிட்டார் காலையில் மன்னர் வெளியில் வரும்போது வாசலில் பார்த்தால் அந்த காவலாளி இறந்து கிடந்தான் அவன் அருகே ஒரு கடிதம் இருந்தது மன்னன் அந்த கடிதத்தை பிரித்து படித்தான் அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது மன்னா இவ்வளவு நாட்களாக நான் கடுங்குளிரை மெளனமாக தாங்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் குளிரை தாங்கும் ஆடையை தாங்கள் எனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றதும் என் எதிர்பார்ப்பு இதுவரை எனக்கிருந்த மன உறுதியினை குலைத்து என்னை கொன்றுவிட்டது என்று ஆம் நண்பர்களே மற்றவர்களிடம் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதி மற்றவரிடம் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் எனவே அந்த வாக்குறுதியினை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு தெரியாது உங்களின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதி நீங்கள் வாக்களித்தவருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வாழ்க்கை அரசியல் இலை நண்பர்களே நாம் சொன்னதையும் செய்யணும் சொல்லாததையும் செய்யணும் நன்றி அன்புடன் இருந்து சாமி